ம ஞான வைராக்கிய சாத்ய பக்தேக கோஷரகா நாராயணஹா பரம்பிரம் சமீரிதா இது யாமுனாச்சாரியர் ஆளவந்தார்னு கொண்டாடப்படுபவர் அவர் எழுதி வைத்த ஸ்லோகம் பகவான் கண்ணன் கீதை எழுநூறு ஸ்லோகங்களாலே எந்த கருத்தை வெளியிட்டு அருளினானோ அத சுருக்கமா ஒரே ஸ்லோகத்தாலே இந்த ஆச்சாரியர் தெரிவிக்கிறார் ம ஞான வைராஜ்ய சாத்திய பக்தி பக்தியோசர நாராயணஹா கீதாசாஸ்திரே சமீரிதா கீதாசாஸ்திரத்தில் நன்கு சொல்லப்பட்டார் யார் நாராயணாசாஸ்திரே சமீரித்த நாராயணன் நன்கு சொல்லப்பட்டார் அந்த நாராயணனை எத்தாலே அடையலாம் ஒரு தத்துவத்தை மட்டும் மட்டும் தெரிஞ்சின்றா அந்த தத்துவத்தை அந்த உண்மை பொருளை அடைவதற்குண்டான வழி தெரிய வந்து. சில பேர் உங்களுக்கு இந்த வியாதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவார் ஆனா வியாதி போறத்துக்கு வழி சொல்ல மாட்டாங்க சில பேர் நீங்க லெப்ட்ல திரும்புங்க ரைட்ல திரும்புங்கோ நேரப்போங்கோ குறுக்க போங்கோ எல்லா வழியும் சொல்லிடுவா ஆனா கடைசியில எங்க போய் சேர போறோம்னே தெரியாத போடும் அப்ப போய் சேர்ற இடம் தெரிந்தால் வழி அறியாமல் போகலாம் வழி தெரிந்தால் போய்சேர்ற அடம் தெரியாமல் போகலாம் ஆனா கீதை இரண்டையுமே தெரிவிக்கிறது கண்ணன் தான் அடையப்பட வேண்டியவன் கடைசி கதி அவனே பரமமான அயனம் அவனே ஆனால் தான் நாராயணா கீதாசாஸ்திரே சமீதிசாக நாராயணன் அடையப்பட வேண்டியவன் நாராயணன் கடைசி அப்படி இருக்கிற நாராயணன் கீதையில் நன்கு சொல்லப்பட்டான் உடனே சந்தேகம் வந்துடும் அவன் அடைவதற்கு வழி சொல்லப்பட்டிருக்கா இல்லையா நாராயணனை பத்தி மட்டும் சொன்ன போறாது அடைவிக்கும் வழி எது பக்தியேகோசரஹா நாராயணஹா பக்தி ஒன்றினாலேயே நாராயணன் அடையப்படுகிறான் பக்தியா ஸ்வனன்யா சக்தியா அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்வேன பிரவேஷ்டு பரந்தப இது கண்ணனை கீதையில தெரிவிக்கிறார் பக்தியா து அனநயா சக்கிய பக்தி தவிர மற்றொன்றாலே முடியாது பக்தி ஒன்றுனாலதான் என்ன அடைய முடியும் பக்தியா சுவன்மயா சக்கிய அகமேவம் விஜோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டு தேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தப என்னை அறிவதற்கோ காண்பதற்கோ அடைவதற்கோ மூனையுமே சொல்ற பகவானை தெரிஞ்சுக்கணும்னாலும் பக்தி தேவை பகவானை காண வேணும்னாலும் அடைந்து அனுபவிக்க வேணும்னாலும் பக்தி அப்ப பக்தி தவிர நாராயணனை மத்தொன்னும் அடைவிக்காது நாராயணன் கீதையில் சொல்லப்பட்டான் பக்தி ஒன்றினாலேயே நாராயணன் அடையப்படுகிறான் என்று கீதையில் சொல்லப்பட்டான் உடனே புத்தகத்தை மூடிவிடலாம் எழுந்திடுவோம் பக்தி பண்றதுக்குள்ளமா போலாம் ஆனா பக்தி அப்படி ஆரம்பிக்க முடியாதுங்கிறது கடன்களாக நாம் பல பிறவிகளிலே சேர்த்து வைத்திருக்கிறோம் ஆச்சரியமா தெரிவிக்கிறார் அரை வினாடி பொழுதில் நாம் சம்பாதித்த பாபங்களை கழித்து முடிப்பதற்கு பல பிறவிகள் எடுக்க வேண்டி வரலாம் அவ்வளவு நம்ம பாப்பம் சம்பாதிச்சு வச்சிருக்கோம் ஒரு ஒரு செயல்புரியோம் ஏதோ ஒரு பாப்போம் பாபத்துக்கு பிராயசித்தோன்னச்சே அதுலயும் தப்பா பண்ணி பாப்போம் அப்படி இருக்கிறது என்னைக்கானதான் அப்ப பாபங்கள் இருக்கும் வரை பக்தியை தொடங்கவே முடியாது இப்ப பழி அங்க போய் நின்று போச்சு நாராயணன் அடையணும்னு ஆசை பக்தி ஒண்ணு பழின்னு தெரிந்து விட்டது ஆனா அந்த பக்தியை தொடங்கலாம்னு எழுந்திருந்தால் தொடங்க ஒட்டாமல் அனாதி காலமாக பல பிறவிகள் நாம சேர்த்து வைத்திருக்கிற பாபங்கள் தடுக்கின்றன இப்ப அந்த பாபங்களை போக்கிக்கணும்னு தெரியல பாபங்கள் தொலைஞ்சாத்தான் ஆரம்பிக்கவே முடியும் அந்த பக்கத்துல ஒரு பொருள் வச்சிருக்கு நடுவுல பெரிய ஆறு ஓடின் இருக்கு கங்கை ஓடின் இருக்குன்னா எனக்கு தடங்கள் தாண்டதுக்கு வழிபாத்தாக இதை நீக்கி நாளே ஓடிய அதை எடுக்க முடியாதுல இருட்டா இருக்குன்னு வச்சுக்கோ நான் புத்தகத்தை படிக்கணும்னா கண்ணுமிருக்கு புத்தகமும் உள்ளது ஆனால் படிக்க இயலாது இருட்டு போனாத்தான் படிக்க முடியும் அத பக்தி ஆரம்பிக்கணும்னால் நம்ம பாபங்கள் உள்ளன இது நம்முடைய பல சந்தேகத்துக்கு பதில் சொல்லணும் சுவாமி பக்தனா இருக்கணும் நினைக்கிறேன் எனமோ பக்தி வளரவே இல்லை வளர்ந்தேனானே தெரியல அப்படியேதான் இருக்கு ஆப்பல் இருக்கு எங்கேயோ இழுத்துன்னு போறது ஆனா பக்தனா இருக்கணும்னு ஆச்சைக்கு இது பல நமக்கு தோன்ற காரணம் என்னன்னா அந்த பக்தி வளராமல் நம்ம பாபங்கள் தடுத்து கொண்டிருக்கின்றன இப்ப அந்த பாபங்களை விளக்கிறதுக்கு வழி தேடணுமே அதுதா அல்லவா இருக்கு அதுவும் சாஸ்திரமே சொல்லுகிறது அப்ப நாராயண அவனை அடைவிக்கும் பக்தின் சொல்றது அந்த பக்தியை தொடங்க முடியாமல் பாபங்கள் தடங்கலா இருக்கு சொல்றது அந்த பாபங்களை போக்கறதுக்கு வழி சொல்றது அதுதான் கர்மயோகமும் ஞான யோகமும் அதத்தான் அழவந்தா தெரிவிக்கிறார் ஸ்வர்ம ஞான வைராஜ்ய சாத்திய பக்தி நமக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற கர்மயோகம் அதுதான் ஸ்வதர்மம் ஸ்வர்மம்னா நம்முடைய தர்மம் தர்மம் தர்மம் ஸ்வதர்மம் எது நமக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற தர்மம் கர்மயோகம் அடுத்து ஞானம் ஞான யோகம் வைராக்கியம் பச்சற்ற தன்மை பச்சற்ற தன்மையோட செய்யப்படும் கர்மயோகம் பச்சற்ற தன்மையோட செய்யப்படும் ஞான யோகம் இதுதான் பக்தியில கொண்டு போய் சேர்க்கும் பக்திங்கிறது பெரிய ராஜபாட்டைன்னு வச்சிருந்தோம் பெரிய பெரிய பிரிட்ஜெல்லாம் கட்டா இருந்தது ஆனா அந்த பிரிட்ஜுக்கு வந்து சேர்றதுக்கு அப்ரோச் ஊர்ல இருந்து இருக்கும் இங்கே இருந்து ஒரு அப்ரோச் ரோட் இங்கே இங்கே ஒண்ணு போய் சேர்ந்து ஆனா இப்ப எல்லாருமே நினைச்சு பிரிட்ஜு ரொம்ப நல்லா இருக்கு சாமி ஆனா போய் சேர்றதுக்குள்ள போரும் போர்னு இருக்கு அதை தாண்டினா போறது பிரிட்ஜு தாண்டின உடனே எப்படி இருக்குன்னு தெரியுமா அதுவும் அஞ்சாறு பாதையா பிரிஞ்சு போயிடும் வெவ்வேறு ஊருக்கு போயிடும் இந்த பக்திங்கிறது அப்படிப்பட்டதுதான் இந்த பக்திக்கு முன்னாடியும் பாதகள் உள்ளன கர்மயோகம் ஞான யோகம் வைராக்கியம் இதெல்லாம் அதுக்கு இருக்கிற அப்ரோச் ரோட்ஸ் மாதிரி இந்த கர்ம ஞான யோகங்களை பண்ணி பக்திங்கிற ராஜபாட்டைக்கு வந்து சேரணும் அந்த பெரிய பிரிட்ஜில டிராவல் பண்ணிடுவோம் பக்தியை முடிக்க போறோம் அந்த பக்திக்கு பயனாக உலக இன்பத்தையும் கேட்கலாம் ஆத்மாவையே அனுபவித்ததையும் கேட்கலாம் வைகுந்தத்தை அடைவதையும் கேட்கலாம் அப்ப பக்தியிலேருந்து வெளியில ரோடு பிரியது பத்தியில பிரார்த்தலாம் ஆனா அந்த மாதிரி எந்தெந்த ரோடுலயோ போயிடாமல் வைகுண் தங்கிற பாதையில் நாம போக வேண்டும் அப்ப பக்தியை அடைவிப்பது கர்ம ஜான யோகங்கள் இருந்தால்தான் ஏ அதுகள் நம்முடைய பாபங்களை போக்குகின்றன நமக்கு பாபங்கள் இருக்கு பக்திக்கு தடங்களா இருக்கு பாபங்களை ஒழிச்சாகணும் அதுக்கு கர்மயோகம் வழி கர்மயோகத்துக்கு அப்புறம் ஞான யோகமும் பண்ணணுமா நான் சொல்ற என்னன்னு தெரிவித்தேன் கர்மயோகம் மேலே ஞான யோகம் வைராயத்தோட செய்யப்பட்ட கர்மயோகம் ஞானயோகம் ரெண்டையும் செய்ய வேணுங்கிற தேவையில்லை கர்ம யோகத்தின் மூலமாகவும் பக்தி அடைஞ்சு விடலாம் ஞான யோகத்தின் மூலமாகவும் பக்தி அடையலாம் ஆனா ஞானயோகிகளுக்கும் கர்மயோகம் விட்டு விடாது ஞான யோகியாவே இருந்தா கூட கர்மம் அவனை விட்டுடுமா இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சுவாமி கர்ம யோகம்னா என்ன ஞான யோகம்னா என்ன அது ரெண்டும் தெரிஞ்சிருந்தா தானே இது எப்படி பக்தியில கொண்டு போய் சேர்க்கும் ஆக மொத்தத்துல வைராகியம் எல்லாத்துக்கும் பொது கர்ம யோகத்துக்கும் வேணும் பச்சற்ற தன்மை ஞான யோகத்துக்கும் வேணும் கண்டிப்பாக வேணும் குலன்களை முழுக்க அடக்க இருக்கணும் பச்சில்லாத இருக்க வேண்டும் இப்ப இந்த வைராகியத்தோட கர்மயோகத்தை பண்றமே அது ஒரு வழி இப்ப ரெண்டு வகைப்பட்ட மனுஷர்களை நாம பார்க்கலாம் ஒரு வகை ஓடி ஆடிண்டே ஒரே சுருசுறுப்பா இருப்பா எதானு பனி பண்ணியே பழக்கப்பட்டிருப்பா அப்படி இருக்கிறவள ஒரு மூலையில உட்காருங்க ஒரு மணி நாளை ஆசையாத உட்காருங்கன்னா பெரிய தண்டனை அவளால் தாங்கவே முடியாது இன்னும் சில பேர் இருக்கார் எப்போதும் சுகமா இருப்பா ஒன்னும் பதட்டமே இல்ல எங்கேயும் நகரத்துக்கு விருப்பமே இல்ல கார்த்தால எழுந்து காரியங்களை பார்த்துட்டு அப்படியே பிரம்ம தியானத்தில இருந்துட்டா போறோம் அப்படிப்பட்டவர்களும் உண்டு இப்ப அவர்களை பார்த்து சுருசுறுப்பா ஒரு நூத்தி பிரதட்சணம் பண்ணிட்டு வாலை தொடுத்துட்டு வா பெருமா சன்னதியை மூழ்கிட்டு வா கோ கோலம் போட்டு வாத்திட்டு வாகம் சொல்லிட்டு வாழக்கமே இல்லை நான் மாட்டு உட்காந்துருக்கேன் ஆனா அவரிடத்துல ஒரு பெருமை உண்டு சன்ன பெருமாள நினைக்க தெரியும் அதே இந்த ஓடிண்டே இருக்கார் பாருங்க இவரிடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணுன்னா நமக்காக ஏதானது வேலை இருந்தா சொல்லுங்க எத்தனை வேணா நான் செய்யறேன் ஆனா உட்கார்ந்து பிரம்மத்தை பத்தி தியானம் பண்ணுன்னா அதவருக்கு தண்டனை கொடுத்தாப்பு இருக்கு இந்த வழியிலையும் பகவான் அடையலாம் இந்த வழியிலையும் பகவான் அடையலாம் அதுக்குன்னு சோம்பி இருக்குன்னு நான் சொல்ல வரல இருந்தாலும் அவருக்கு சக்தி இருக்கு பண்றதுக்கு முடியும் ஓடியாட முடியும் ஆனா அவருக்கு என்னமோ அமர்ந்து தியானிக்கிறதுலதான் இப்ப இந்த ரெண்டு வகைப்பட்ட மனிதர்களையும் எடுத்து நடுவோம் யாருத்தனாலே புலன்களை முழுக்க அடக்க முடியாமல் இருக்கிறதோ அந்த வகைப்பட்ட மனிதர்கள் கர்மயோகத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் புலன்களை நன்கு அடக்கி விடுறதுக்கு யாரால முடியறதோ அவர்கள் ஞான யோகத்தை கொள்வார்கள் அப்ப கர்மயோகத்தின் மூலமோ ஞானயோகத்தின் மூலமோ பக்தி அடைகிறோம் பக்தி அடைகிறோம்னா எப்படி பக்தி ஆரம்பிக்கிறதுக்கு தடங்கலா இருக்கிற பாபங்கள் விலகு இடத்துல விடுகிறது என்ன சொல்லிருக்கு நாராயணன் கீதையில் சொல்லப்பட்டான் நாராயணன் பக்தியாலேயே அடையப்படுகிறான் பக்தி ஆரம்பிக்கிறதுக்கு தடங்களா பாபங்கள் இருக்கும் அந்த பாபங்களை தொலைத்துக் கொள்ள வேண்டும் வழி கர்ம ஞான யோகத்தை செய்தல் வைராக்கியத்தோட பற்றற்ற தன்மையோட செய்ய வேண்டும் இதில் இப்போ கர்மயோகம் எவ்வளவு முக்கியத்துவம் அடைஞ்சுடுறது ஏன் சுவாமி கர்மயோகமும் பண்ணிக்கலாம் ஞான யோகமும் பண்ணிக்கலாம் ரெண்டும் தான் வழின்னு சொன்னீரே புலன்களை நன்னா அடக்க முடியிறவாளுக்கு ஞான அடக்க முடியாதவர்களுக்கு கர்மயோகம் அப்ப அர்ஜுனனுக்கு கண்ணன் எதை விதித்திருக்க வேண்டும் கர்மயோகத்தை விதிச்சிருக்கணுமா ஞான யோகத்தை விதிச்சிருக்கணுமா அர்ஜுனனுடைய ஞானத்துக்கு குறைவில்லை அவனுடைய புலநடக்கத்துக்கு குறைவில்லை அவன் தூக்கத்தை ஜெயித்தவன் குடா கேஷன் பேர் தூக்கம் குடா கேஷன்னா தூக்கத்தை ஜெயித்தவர் அது ஒன்றும் சாமான்யமான வேலையிலே தூக்கத்தை ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஒரு ரெண்டு மணி நாள் யாருந்தாலும் போய் படுத்துண்டா தான் மறுநாள் நம்மளால எழுந்திருக்கவே முடியும் ஆனா அர்ஜுனனால தூங்காது இருக்கிறதுக்கு முடியும் மேல ரம்பா திலோத்தமா ஊர்வசி மேனகா இதை போன்ற அப்சரஸ்திரீகள் பேரழகிகள் யாரும் காம பயப்படுவர்கள் அவர்களை பார்க்கறச்சே தாயே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுக்கான் அர்ஜுன் அப்ப அவனுக்கு எவ்வளவு புலநடக்கம் இருக்க வேண்டும் ஆகையால் அர்ஜுனன் ஒண்ணு புலநடக்கத்துல குறவும் இல்ல அவனுக்கு ஞானத்துல அறிவுல குறவும் இல்லையே அப்ப கண்ணன் என்ன உபதேசம் பண்ணிருக்கணும் நீ ஞான பண்ணு காட்டுக்கு போய் உட்காந்துக்கோ தபஸ் பண்ணு கண்ணை மூடிக்கோ ஜபிச்சுக்கோன்னு சொல்லிருக்கணும் அர்ஜுனுக்கு அதான் ஆச்சே நீ என்ன ஞான யோகத்தை முதல்ல இந்த யுத்த களத்துல இருந்து ஓடிபடுவனுக்கு வந்து எதிராளிய கொள்றதுல இஷ்டம் இல்ல யார் இந்த இருக்கிற தோணரையும் பீஷ்மரையும் கொல்ல தப்பான செயலாயிடும் அப்படி அவன் தர்மத்தை பார் சத்திரிய தர்மத்தை பார் அப்ப கர்மயோகமே உனக்கு ஏற்புடையது உன் தர்மத்திலிருந்து நீ ஓடிடவே முடியாது அர்ஜுனா நீ என்ன இவ்வளவு தூரம் பேசுறேன் நான் கடவுள் எனக்கு எந்த கர்மமுமே தீண்டாது அப்படி இருக்கிறேன் நான் என்னிக்கானு உன் குதைக்கு குளிப்பாற்ற கடமையிலேருந்து தவறி இருப்பேனா அதுக்கு எள்ளு கொள்ளு கொடுக்காது இருந்திருப்பேனா புல்லு போடாத இருந்திருப்பேனா உனக்கு ஒரு நாள் ஆவது கை கொடுத்து கீழே இறக்கி விடாம இருந்திருப்பேனா எவ ஒழுங்கோட்டி வேலையை தேவையா பகவான் நான் அவதரித்திருக்கிறேன் இங்கே இருந்து ஓடி போயிட்டே கண்ணனே ஓடி போயிட்டார் நம்ம மட்டும் ஏன் செய்யணும் அவனும் ஓட ஆரம்பிப்பான் ரோல் மாடல் சொல்ல முடியும் அப்படி இருக்கிறவா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏன்னா அவர்களை பார்த்து மக்கள் பின்தொடர்கிறார்களோ இல்லையோ இப்ப அர்ஜுனன் இந்த யுத்த களத்திலே ஓடி போயிட்டா எப்பேற்பட்ட அர்ஜுனனே ஓடி போயிட்டார் நானும் காட்டுக்கு போய் ஞான யோகத்தில் ஈடுபட்டு விடுறேன் மக்கள் பேச ஆரம்பிச்சிட மாட்டானா அப்ப யார்தான் தங்கள் கடமை ஆற்றுவார்கள் என்னையே எடுத்துக்கொள் அர்ஜுனா கடமை என்ன விடாது லோக சங்கிரகமே வாபி சம்பு லோக சங்கிரகத்தை பார் பார்த்து பின்தொடர்றவா இருக்கா அவளை தெச திருப்பி விடாதே அவர் தர்மமான கர்மயோகத்தையே செய்வாய் ஞானயோகத்தை அப்படிங்கறத ரொம்ப அழகா கண்ணன் விளக்கி இன்னைக்கு ஒரு மாறுதலுக்காக கேள்விய முதல்ல சொன்னாமல் அர்த்தத்த முழுக்கே திணாடி சொல்லிட்டேன் ஒரே நிமிஷத்துல கேள்வி முடிச்சுடலாம் தொண்ணூத்தி கேள்வி கிம் தைரியம் ரிஷிப் எது நிலையாக ரிஷிகளாலே சொல்லப்படுகிறது எது உறுதி எந்த நிலை உறுதியான நிலை சொல்ற ஸ்வர்மே நமக்குன்னு இருக்கிற தர்மமான கர்மயோகத்தில் நிலை நிற்பது தான் உறுதி அதை விட்டு விட்டு ஓடுறதோ யுத்த பூமியில இருந்து ஓடி போடுறதோ அது எஸ்கேபிசம் அத கண்ணன் ஏத்துக்கிறதே கிடையாது நம்ம குடும்பத்தில் இருக்கும் ஏதான் ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா கண்டுகொள்ளாம வெளியில நடந்து போயிட்டோம் பாருங்க செய்யலாம் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்தது தீர்த்துத்தான் ஆகணும் எப்பவுமே தீர்க்காமலே போட்டு தடவா சண்டையை போட்டுக்கிட்டோம்னா நம்ம பாட்டுக்கு போடுவோம்னு போக முடியுமா அப்படித்தான் இந்த யுத்தம் ஆரம்பிச்சே பலராமன் கிளம்பி தீர்கயாத்திர போயிட்டார் கடைசியில பீமசேனனும் துரியோதனனு சண்டை போட்டுக்கே திரும்ப வந்தார் பீமசேனனும் துரியோதனுடைய தொடக்கி கீழே அடிச்சுட்டான் இழுப்பு கீழே அடிச்சான் அது கண்டு பலராமனுக்கு ஒரே கோபம் எங்கிட்ட பாடங்க துண்ணு பண்ணியா இப்போ உனக்கு கூட்டுடுறேன் என்ன கதையை தூக்கின்னு போனார் கண்ணன் பலராமன் நினைச்சுட்டார் பலராமா உமக்கு இங்க குறுக்க வர்றதுக்கு கிடையாது நீர் முதல்ல பதினெட்டு நாள் சண்டையில நின்று அப்ப என்னமோ கஷேத்திரம் கடந்து போயிட்டு இப்ப என்ன குறுக்க பேசுகிறீர் தகுதி போயிட்டு வரும் அப்படின்னு கண்ணன் அனுப்பிச்சுட்டார் அப்ப நம்முடைய தர்மமான ஸ்வதர்மமான கர்மயோகத்தை செய்வது மிக மிக முக்கியம் அது ஞான யோகம் நம்மால் இயலாது நமக்கேற்பட்டதும் அல்ல அப்ப கர்மயோகத்தை செய்து நமக்கு பாபங்களை எல்லாம் சொலை பக்தியோகத்தை செய்து பரம்பொருளான நாராயணனை அடைய வேண்டும் அப்ப நம் தர்மம் கர்மயோகம் என்று கண்ணனே தெரிவிக்கிறார் நாம் கடமை ஆற்றுவோம் வேண்டி அமைகிறேன் இந்த யக்ஷன் உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேணுகுடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோஸ்டை